பதினைந்தாவது ரெக்கார்டிங் இருபத்தி மூன்றாவது சாப்டர் அரபு சிலை வந்தது வஞ்சியின் முகுடத்தை திருத்தலங்களுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாட்டை நாராயண நம்பூதிரி செய்து முடித்தார் அந்த மகுடத்தைப் போலவே வேளாட்டுக்கு ஒரு மணிமகுடம் தயார் செய்ய அவரே பொன் தட்டி கொடுத்து வஞ்சியின் அரண்மனையிலேயே அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தன அரபு நாட்டின் தங்கமும் இஸ்ரவேல் மணிகளும் பாண்டிய நாட்டு முத்துக்கொள்ளும் புதிய மகுடத்துக்காக வரவழைக்கப்பட்டன குலசேகர ஆழ்வார் முடிசூட்டி கொண்ட போதும் முடிசூட்டி கொண்ட போதும் என்னென்ன சடங்குகள் செய்யப்பட்டனவோ அதே சடங்குகள் இப்பொழுதும் செய்யப்பட்டன பாண்டிய இருந்த பட்டுநூல் நெசவு செய்வோர் வரவழைக்கப்பட்டு வண்ண வண்ண பட்டாலைகள் ஒருபுறம் தயாராகி கொண்டிருந்தன ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வஞ்சியின் முடிசூட்டு விழாவை நடத்துவதென்றும் அடுத்த ஏழாவது நாள் வேணாட்டு முடிசூட்டு விழாவை நடத்துவதென்றும் நாள் பார்த்து முடிவு செய்யப்பட்டது சோழநாட்டிலிருந்து விக்ரமசோழனும் சோழமா தேவியும் பத்து தினங்களுக்கு முன்பாகவே வந்து விடுவதாக செய்தி அனுப்பியிருந்தார்கள் திருக்கண்ணபுரத்தில் மகுடத்தை வரவேற்று பூஜைகள் செய்த பிற்பாடு அதை தொடர்ந்தே அவர்களும் வந்துவிடுவதாக ஏற்பாடு திருவிதாம்கோட்டை தலைநகராக கொண்ட வேணாட்டுக்கு என்று வஞ்சியின் சேனைகளிலே ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டது அங்கதன் அதன் தளபதியாக நியமிக்கப்பட்டான் அதோடு புதிய பரிவாரங்களை தேர்வு செய்யும் வேலையும் அவன் வசம் ஒப்பு வைக்கப்பட்டது முடிசூட்டு விழாவுக்கு பின் தாவளி சகோதரிகள் தங்குவதற்கு தனி அரண்மனை ஒன்றும் கட்டப்பட்டது வஞ்சி நகரத்து எல்லையிலே தென்னஞ்சோலைகளுக்கு நடுவே அமைந்த ஓய்வு மாளிகையை முடிசூட்டு விழா முடிந்ததும் யூஜியானாவுக்கு கொடுத்துவிட ரவிவர்மன் முடிவு செய்தான் எந்த வகையான மனக்கசப்பும் பகை உணர்வும் இல்லாமல் எல்லா வேலைகளிலும் எல்லோரும் பங்கு பெற்றனர் கொடுங்கோலூர் பகவதி அம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டது முடிசூட்டு விழாவுக்கான நாள் நெருங்கிற அதே நேரத்தில் அரபிக்கடலில் அந்த பாய்மர கப்பல் மிதந்து கொண்டிருந்தது ரோம வம்சத்தின் புரூரவ சக்கரவர்த்தியின் வாரிசுகள் என்று தங்களை அழைத்து கொள்ளும் வஞ்சி வேந்த வேந்தர்களின் அலங்கார சிம்மாசனம் வாரிசு பாத்தியதை அற்ற ஒருவனுக்காக காத்து கொண்டிருந்தது எழில்மிகு மாந்தரின் இலக்கிய சோலையில் கவின்மிகு காவியங்கள் உருவாகத் தொடங்கின சிறைச்சாலை கைதகளில் பலர் முடிசூட்டு விழாவை முன்னிட்டு விடுதலை செய்யப்பட்டனர் நாளை வஞ்சியின் முடிசூட்டு விழா அதே நேரத்தில் அரபிக் கடலில் அந்த பாய்மரக் கப்பல் மிதத்து பொழுது விடிந்தது இன்று முடிசூட்டு விழா கோட்டை மைதானத்தில் கூட்டம் பெருகிற்று மார்த்தாண்டவர்மன் மணிமுடி சூடிய பொழுது கண்ட அதே காட்சி ஆனால் ஒரு மாற்றம் இப்பொழுது நாராயணன் நம்பூதிரி சர்வசக்தி உள்ளவராக விளங்கினார் அவர் சொன்னபடியே காரியங்கள் அனைத்தும் நடந்தன யூஜி அணாவும் விழாவுக்கு வந்திருந்தாள் வழக்கம் போல அவள் உரிமையற்ற உறுத்தியாகத்தான் உட்கார்ந்து பார்த்திருந்தாள் பத்மாவதியை விட அவள் அழகி மகாராணி பத்மாவதி தானே துந்துபி முழங்க தூயவர் மலர்தூவ மங்கையர் வாழ்த்து பாட மறையவர் வேதம் போத சங்குலி மங்களம் காட்ட திருவஞ்சைக்களம் என்ற வஞ்சியின் மூன்றாம் சேரமானாக பாஸ்கர ரவிவர்மன் தலையில் மணிமுகுடம் ஏறிற்று அந்த மகுடத்தை அவன் சரி கொண்ட பொழுது அது தவறி கீழே விழுந்தது அதே நேரத்தில் அரபிக் கடலில் மிதந்து கொண்டிருந்த அந்த பயமர கப்பல் ஒரு ஆட்டம் போட்டு அமைந்து மகுடம் கீழே விழுந்ததும் சமய நம்பிக்கை மிக்க நாராயண நம்பூதிரை கலங்கினார் தவறு நன்மைக்கே என்றான் ரவிவர்மன் விக்ரம சோழன் ரவிவர்மனை கட்டித்தழுவி வாழ்த்தினான் கொங்குமன்னன் மல்லதேவன் அவன் காலை தொட்டு வணங்கினான் வரகுண பாண்டியன் நோயுற்று இருந்ததால் பதினெட்டு ஆண்டுகளில் நிரம்ப பெற்ற அவனது இளவல் சீர்மாறன் சீர்வல்லபன் ஐம்பெரும் குழுவினரோடு வந்து வாழ்த்தினான் அந்த புறத்துக்கு பத்மாவதி உச்சுமூந்து கொஞ்ச நாள் மெல்லளம் கோதை அப்பொழுது பத்மாவதியின் தலையில் இருந்த சரிந்து கீழே விழுந்தது அப்பொழுதும் அரபிக்கடலில் அந்த கப்பல் மிதந்து கொண்டிருந்தது பகவதி அம்மனின் சிவப்பு மூக்குத்தி ஜொலித்தது அங்கே யாத்திரிகர் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்பட்டது மன்னரும் மகாராணியும் அங்கு பூஜைக்கு வந்தபோது கோவில் காப்பாளர் ஒரு தட்டு குங்குமத்தை நீட்டினார் பத்மாவதியம் மெல்லம் கோதையும் தாவளி சகோதரிகளும் அந்த குங்குமத்தை அணிந்த போது தாவளியின் நெற்றியிலே அது பவளம் போல பிரகாசித்தது பத்மாவதியின் நெற்றியிலே அது அலங்கோலமான கோடாக விழுந்தது அப்பொழுதும் அரபிக் கடலிலே அந்த கப்பல் மிதந்து கொண்டிருந்தது அழகாக முடிசூட்டு விழாவுக்கு முந்திய பூஜையில் பத்மாவதியின் நெற்றியில் குங்குமம் சரியாக ஒட்டாததை கவனித்திருந்த நாராயண நம்பூதிரி இப்போதும் அதை கவனித்தார் இறைவனையே அவர் மனதுக்குள் தியானித்தார் விக்ரமசோழனும் சோழமாதேவியும் வெற்றி பெருமிதத்தோடு காணப்பட்டனர் மூன்று தினங்கள் திருவஞ்சைக்களம் அல்லோல கல்லோலப்பட்டது அரண்மனை இரவு பகலாக ஆனந்தமயமாக இருந்தது நாலாவது அனைவரும் பரிவாரங்களோடு நூற்றி ரதங்களில் வேணாட்டுக்கு புறப்பட்டார்கள் பொலிவு மிக்க புதிய அரண்மனையிலே மார்த்தாண்டவர் மனம் கோதையும் குடி புகுந்தார்கள் புதிய தலைநகரான திருவிதாங்கோட்டின் புதிய மன்னன் என்ற முறையில் மார்த்தாண்டவர் உதய மார்த்தாண்டவர் என்று மக்கள் அழைத்தார்கள் மலையடி வாரத்தால் கட்டப்பட்ட பத்மநாபபுர கோட்டை படை நிரப்பப்பட்டது வெளிநாட்டு பத்மநாப சுவாமி கோவிலில் மார்த்தாண்டவர்மனின் மணிமகுடம் பூஜை செய்யப்பட்டது புதிய மன்னனுக்கு மரியாதை தெரிவிக்கும் வகையில் கோவிலுக்குள் செல்லும் தெய்வ பக்தியுடையோர் அனைவரும் மேலாடையை கயற்றிவிட்டுச் செல்லும் பழக்கம் அன்றுதான் ஏற்பட்டது திருவிதாங்கோட் ும் முடிசூட்டு விழா கற்பனை செய்ய முடியாத அற்புத திரு திருவிழாவாக அமைந்தது இங்கே மெல்லினம் கோதையை உச்சி முகர்ந்து குங்குமம் அணிந்து விட்டாள் பத்மாவதி சிவந்தா அந்த முகத்தில் அது காலை போல பிரகாசித்தது இரண்டு நாடுகளுக்கும் பிரதான அமைச்சராக விளங்கிய நாராயண யானையின் மீது அமர்த்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டாள் வஞ்சியின் மன்னனும் மகாராணியும் வேணாட்டு மன்னனும் மகாராணியும் அந்த ஊர்வலத்தில் நடந்தே சென்றார்கள் ஊர்வலம் முடிந்த பொழுது மேற்கு கடலில் கதிரவன் முழுகத் தொடங்கினான் இருள் பரவத் தொடங்கிய அந்த நேரத்தில் அரேபிய பாய்மரக் கப்பல் சேரநாட்டு கடற்கரை மண்ணில் மோதி நின்றது சேரநாட்டின் புதிய வரலாறு முழுவதையும் எழுதுவதற்கு அந்த கப்பல் வந்ததோ என்னவோ அந்த கப்பலில் இருந்து நாற்பது வயதான மகமதுவும் அவரது பேகமும் அவர்களது ரத்தின சிலை சலீமாவும் சேரநாட்டு மண்ணை மிதித்தார்கள் இரண்டாவது பாகம் முற்றிற்று அடுத்து மூன்றாவது பாகம் ஒன்று புதிய வரலாறு சேலமண்டலத்தின் வரலாற்றில் புதுமையான மாற்றங்கள் ஏற்பட்டு துரிதமாக யாவும் செயல்படத் தொடங்கின மூன்றாம் சேரமான் பெருமாள் என்ற பட்டப்பெயருடன் பாஸ்கர ரவிவர்மன் ஆட்சியின் தொடக்கத்திலேயே மற்ற எல்லா மதத்தினர்களுக்கும் வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து வந்தான் மார்த்தாண்டவர்மனை பகைத்து கொள்ள அவனுக்கு மனமில்லை பாஸ்கர ரவிவர்மனுக்கு இன்னொரு விஷயத்தில் சிறிது கலக்கமும் இருந்தது குலசேகர ஆழ்வாரிடம் பக்தி உள்ளவர்கள் மார்த்தாண்டவர்மனிடமும் அத்தியந்த அன்பு செலுத்தினர் அவர்கள் மனம் கோணாமல் இருந்தால்தான் உள்நாட்டுக் கழகம் ஏற்படாமல் இருக்கும் இந்த அரசியல் சூழ்ச்சியை மனதில் நன்கு பதிய வைத்துக் கொண்டான் ரவிவர்மன் கிபி ஏழு தொண்ணூத்தி எட்டில் வேணாடு தனியாக பிரிக்கப்பட்டு மார்த்தாண்டவர்மனின் ஆட்சிக்கு உட்பட்டதும் அவனுக்கு வேணாட்டு அடிகள் என்ற பட்ட பெயர் ஏற்பட்டது இரண்டாம் சேரமான் பெருமாள் திருமாலுக்கு அடியவராக இருந்தாலும் அவர் மகன் மார்த்தாண்டவர்மன் சேரநாட்டு மரபுப்படி சைவனாகவே வாழ்ந்து வந்தான் சைவனாக வாழ்ந்தாலும் எம்மதமும் சம்மதம் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் எல்லா சமயத்தவரிடமும் அன்பும் ஆதரவும் காட்டி பண்பில் சிறந்தவனாக ஆட்சி செலுத்தி வந்தான் திருமால் அடியார்களையும் திருமால் திருப்பதிகளையும் நல்ல முறையில் பேணி பாதுகாத்து வந்தான் திருவிதாங்கோட்டில் திருவாங்கூர் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலுக்கு வேண்டிய அளவு நிவந்தங்கள் செய்து வைஷ்ணவ பக்தர்களின் நன்மதிப்புக்கு பாத்திரனாக வாழ்ந்து வந்தான் தந்தையைப் போலவே இவனும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினான் ஒருவாறு சேரநாட்டு அரசியலில் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக சேரராஜ்யம் இரண்டாக பிரிந்து இரு ஆட்சிப்பீடங்கள் அமைக்கப்பட்டு இப்பொழுது பூரண அமைதி நிலவியது ஆனால் இந்த அமைதி நெடுங்காலம் நிலைத்திருக்கவில்லை இரண்டாக பிரிந்து சேரநாடு மேலும் பல பங்களுக்கு உள்ளாகி ஒன்பது நாடுகளாக பிரிந்துவிட்டது கேரள நாட்டில் மறுமக்கள் தாயம் வந்து பலமாக வேறூன்றியது இதனால் சமூகத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன இதையும்விட அதிசயம் கேரள நாட்டு மக்களின் ஒரு பகுதியினருக்கு மாப்பிள்ளா என்ற பட்டம் வந்து சேர்ந்ததுதான் வரலாற்று பெருமை வாய்ந்த மேற்கூறிய இம்மாற்றங்களை எல்லாம் இப்பகுதியில் பின்வரும் அத்தியாயங்களில் விரிவாக பார்க்கப் போகிறீர்கள் முன்பு கேரள நாட்டு அரசியல் வானில் மின்னல் கீற்றன தோன்றிய ஒரு அதிசயம் மாறுதலை கொஞ்சம் பார்ப்போம் அது அரபிக்கடலில் மிதந்து வந்து கொண்டிருந்த அந்த பாய்மர கப்பலில் வந்து கொண்டிருந்தது கேரளத்தின் இரு பகுதிகளுக்கும் பிரதான மந்திரியாக விளங்கிய நாராயண நம்பூதிரி யானை மீது ஊர்வலம் வந்து முடிந்த பொழுது செக்கர்வானம் பறந்து மேற்றுசியில் கதிரவன் அஸ்தமித்து செவ்வந்தி மகளுக்கு அவன் சுற்றிவிட்ட தீவண்ண ஆடை நெருப்பாய் ஜொலைத்தது ஊர் மக்கள் ஊர்வலம் முடிந்ததும் உற்சாகமாக அன்றைய நிகழ்ச்சிகளை பற்றி பேசிக்கொண்டே கூட்டம் கூட்டமாக அவரவர் இல்லம் திரும்பத் தொடங்கினார் அந்த நேரத்தில் இருள் பரத் இருள் பரவ தொடங்கிய அந்த வேளையிலே அரேபிய பாய்மரக் கப்பல் சேரநாட்டு கடற்கரை மண்ணில் உராய்ந்து கொண்டு வந்து நின்றது அந்த அந்த மண்ணிலினி வருங்காலத்தில் நிகழப்போகும் பல அதிசய மாறுதல்களுக்கு அடிக்கல் நாட்டியது போல இருந்தது கரைதட்டிய கப்பலிலிருந்து ஜகஜோதியாக தீப்பந்தங்கள் எரியத் தொடங்கின கப்பலில் வேலை செய்யும் ஆட்களின் ஆரவாரம் ஆழ்கடலின் அலை ஓசையையும் எதிர்த்து நின்றது கப்பலின் மேல் தளத்திலிருந்து சிறு சிறு ஆபத்து உதவி படகுகள் பலமான தாம்பு கயிறிகளின் மூலம் கடலில் இறக்கிவிடப்பட்டன அவற்றில் வீரர்கள் பலர் மளமளவென்று இறங்கினர் மகமது அவரது மனைவி அவர்களது அன்புக்குரிய இத்தின சிலை அழகி சலீமா ஆகிய மூவரும் வெகு ஒரு படகில் இறக்கிவிடப்பட்டனர் படகு நகர்ந்ததும் ஆடி ஆடி கரையை அடைந்தது மூவரும் கீழே இறங்கினர் வானப்பந்தலில் விண்மீன்கள் கஞ்சிமட்டி வடிவழகி சலீமாவுக்கு கட்டியம் கோரி வரவேற்றனர் சற்று தூரத்தில் தெரிந்த பாதி மதி வெள்ளி ஓடம் போல மிதந்து நட்சத்திர ஒளியில் முத்து விதானத்தில் இருந்து சலீமாவின் பொன்னுடலுக்கு நிலா கதறினால் சல்லாப்புடவை சுற்றி அவள் மேனிக்கு மேலும் வனப்பை அழித்தது கடற்கரையில் வீசும் காற்று இந்த மேல் பட்டு கேரள நாட்டுக்குள் புகுந்த ஆனந்த பரவசத்தில் மக்களை தீண்டி அவர்களையும் மெய்சிலிற்கவைத்தது நீண்ட நெடுநாள் கடற்பிரயாணத்தில் அழுத்துப்போயிருந்தாலும் அந்த வனதேவதை சலீமாவின் முகம் அதிகாலையில் பனித்துளையில் முக்குளித்த தாமரை மலரை போல துல்லியமாக பிரகாசித்தது சலீமாவின் நெற்றியைப் போன்றிருந்த பிறைநிலா தான் அதற்கு ஒப்பாக மாட்டோம் என்று அறிந்து திடீரென்று நாணமுற்றதோ பின் ஏனோ அது வெண்முகில் திரையில் தன்னை புதைத்து கொண்டு விட்டது சலீமாவை பெற்றவர்கள் சற்று கவலை தோய்ந்த முகத்துடன் அங்கும் இங்கும் பார்த்தபடி இருந்தனர் ஆனால் சலீமா காணகத்தில் துள்ளித்திரியும் மான்குட்டியின் தனியானதோர் உற்சாகத்துடன் அந்த கடற்கரை மணற்பரப்பில் சுற்றி சுற்றி வந்து தன்னை மீறிய மகிழ்ச்சியில் திளைத்தாள் தாயின் கவலை அறியாத மகவைப் போல அவள் உள்ளத்தில் இனம் தெரியாத இன்ப உணர்ச்சி உதித்து உடலெங்கும் பரவி அவளை பரவசப்படுத்தியது எதிர்பாராத அரேபிய கப்பல் அந்த இடத்தில் வந்து மண்திட்டில் மோதியதில் முகமதுவும் அவன் மனைவியும் சற்று கலகித்தான் போனார்கள் திடீரென்று முன்பின் அறியாத ஒரு புது அவர்கள் கால் பரவியது ஒரு அதிசய நிகழ்ச்சித்தான் முகம்மதுவின் கவலையெல்லாம் மனைவியையும் பேரழகு பெட்டகமான அருமை மகள் சலீமாவையும் இந்த இருள்பரவும் நேரத்தில் எங்கு அழைத்து போவது என்பதுதான் கடற்காற்றின் சுகம் அவர்களை கனவுலகத்துக்கு இட்டு சென்றது வானத்து வீதியில் உல்லாச பவனிவந்த புரைநிலா கடல் அலைகளில் தன் வெண்ணிலவை பொழிந்து அதை பார்க்கடலாக மாற்றும் ரசவாத வித்தையை செய்து கொண்டிருந்தது விருந்தோம்பலில் இணையற்று விளங்கிய தம் புண்ணிய பூமியின் பெருமையை உயர்த்தும் கடற்காற்று அரேபிய கப்பல் பிரயாணிகளின் பிரயாண கலைப்பை போக்குவதில் முனைந்து வேகமாக செயல்பட்டது கடற்காற்று அவர்களுக்கு நல்வரவு கூறி ஒவ்வொன்று முகமன் வார்த்தைகளை பேசி உபசரித்தது வளமான பூமியில் கால் ஊன்றிவிட்டது தெரியாவிட்டாலும் முகமதுவுக்கும் அவர் மனைவிக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியும் என தெரியாத ஒரு அமைதியும் மனதில் பொங்கி எழுந்தன தூரத்தில் தூரத்தில் உள்ளூர் ஊருக்குள்ளிருந்து பற்றி எரியும் சுழ்ந்துகளுடன் மக்கள் பலர் கடற்கரையை நோக்கி ஓடி வருவது தெரிந்தது இரண்டு தன்னிலவும் தாரகையும் முடிசூட்டு விழாவை ஒட்டி அரேபியர் தெருவம் யூதர்கள் தெருவம் சிரியன் கிறிஸ்தவர்கள் தெருவும் கூட அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தன ஒவ்வொரு தெருவுக்கும் அந்தந்த நாடுகளில் இருந்து புதிய வருகைகளும் இருந்தன பரத கண்டத்திலேயே சரநாட்டு துறைமுகமும் சோழ நாட்டு தான் அதிகமாக வெளிநாட்டவரை இறக்குமதி செய்த துறைமுகங்களாகும் தெற்கே ஐரோப்பியர்களும் யவனர்களும் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமேயே மேற்கு கடற்கரை அவர்களை சந்தித்து விட்டது ஒவ்வொரு திங்களிலும் ஒவ்வொரு பாய்மரக் கப்பலாவது அரேபியாவில் கடற்கரைக்கு வந்து கொண்டிருந்தது ஏற்கனவே குடிபெயர்ந்து வந்தவர்களின் உறவினர்கள் தாங்களும் வாணிப நிமித்தம் அங்கே வருவது பழக்கமாக இருந்தது அப்படி வந்தவர்களின் மூவர்தான் மகமதுவும் அவரது பேகமும் சலீமாவும் மகமதுவின் சகோதரி பாத்திமாவும் அவளது கணவன் அகமதுவும் இவர்கள் வருகைக்கு மூன்றாண்டுகளுக்கு முன்பே வஞ்சியில் குடியேறியிருந்தனர் அவர்களது ஆதரவில் வாணிபம் செய்ய கருதியே மகமது தன் குடும்பத்தோடு வந்திருந்தார் சுமார் அறுபது பேர் வந்த அந்த கப்பலில் விலை உயர்ந்த வாணிபப் பொருளை கொண்டு ிருந்தவர்கள் அவர்களே அந்நாளில் சரநாட்டுக்கு சுங்கச்சாவடிகள் கிடையாது வெளியில் இருந்து வரும் பொருள்கள் தாராளமாக அனுமதிக்கப்பட்டன வஞ்சையில் இருந்து வெளியே செல்லவும் அனுமதி தேவையில்லாமல் இருந்தது ஓரளவுக்கு சுதந்திர துறைமுகமாகவே மேற்கு துறைமுகம் காட்சி பாய்மர கப்பலை விட்டு இறங்கிய மகமதுவும் குடும்பத்தினரும் தங்களை எதிர்கொண்டு அழிக்கும் வீரர்களை பார்த்ததும் முதலில் சற்று திகைத்தாலும் திசை கப்பலுக்கு திசை காட்டி தைரியம் மூட்ட நியமிக்கப்பட்டிருக்கும் அரசாங்க வீரர்கள் அவர்கள் என்று அவர்களுக்கு தெரிய வந்ததும் தைரியமடைந்தனர் தாங்கள் வந்த கப்பல் பினாலும் தங்களுக்கு வந்து சேர வேண்டிய தாங்கள் வந்து சேர வேண்டிய கேரள மண்ணில் தான் அது உராய்ந்து நின்று விட்டிருக்கிறது என்பதை அறிந்ததும் அல்லாவின் அருளை எண்ணி வியந்து மெய் சிலர்த்து தொழுதனர் வீரர்கள் அவர்களுக்கு நகர்ப்புற எல்லை வரையில் துணை போயினர் நகர்ப்புறத்துக்கு வெகு தூரத்துக்கு வெகு தூரத்தில் பாய்மரக் கப்பல் நகரத்தின் அப்புறத்தில் உள்ள அரேபிய தெருவில் குடியிருக்கும் முகமதுவின் சகோதரி பாத்திமாவின் இல்லத்தை தேடி வெகு தூரம் அலைய பாஸ்கர ரவிவர்மன் என்ற மூன்றாம் சேரமான் பெருமையான புதிய தளபதிகளில் ஒருவனான மானிச்சன் சில படை வீரர்களோடு புறவியேறி வந்தவன் அல்லங்காடியில் அவர்களை சந்தித்தான் அரேபியர் தெருவுக்கு அவர்களுக்கு அவனே வழிகாட்டினான் அந்த இரவில் வழியெங்கும் விசாரித்துக் கொண்டு ஃபாத்திமாவின் இல்லத்தை அடைந்தார்கள் மகமதுவும் குடும்பத்தினரும் கதவை தாழிட்டு விட்டு உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த அகமது கதவு தட்டு சப்தம் கேட்டு எழுந்து கதவை திறந்தார் மைத்துனரை கண்டதும் மற்றற்ற மகிழ்ச்சி பொங்க ஃபாத்திமாவை எழுப்பினார் அந்த இல்லத்தில் அகமதுவின் குடும்பத்தோடு வேறு இருவரும் தங்கியிருந்தார்கள் அரேபியாவில் ஆதரவில்லாமல் சேர நாட்டுக்கு வந்து அவர்களோடு தங்கிய இருவரும் உடன் பிறந்தவர்கள் சகோ இருவரும் உடன் பிறந்தவர்கள் சகோதரன் யூசுஃப் சகோதரி ஜெபுனிசா அவர்களும் எழுந்து ஓடி வந்தார்கள் மங்களாக கொண்டிருந்த விளக்கை தூண்டிவிட்டார் அகமது தாயகத்தில் இருக்கும்பொழுது தங்களோடு சண்டையிட்டவர்கள் கூட வேற்றகத்தில் குடிபுகும்போது பாசப்பிணைப்பில் கட்டுண்டு கிடப்பார்கள் அந்த நேரத்திலும் விருந்து படைத்தாள் அன்பு தேர்வதை பார்த்துமாம் அவளோடு ஒத்துழைத்தாள் மகமது வின் பேகம் அரேபியாவில் உள்ள உறவினர்கள் பற்றி அகமது பேகம் விசாரிக்க சரநாட்டு வாழ்க்கை பற்றி மகமதுவின் பேகம் விசாரி வாணிப கதைகளை பேசிக்கொண்டு வாணிப பொருள்களை பிரித்து வைக்க தலைப்பட்டார்கள் மூன்று இடங்களுக்கும் ஓடோடி சென்று உதவி செய்வதில் ஈடுபட்டால் யூசஃப் நிலா வெளிச்சத்திலேயே நிலா வெளிச்சத்தில் சலீமாவையே கூர்ந்து நோக்கினால் ஜெபுனிசா சலீமா அங்கமெல்லாம் தங்க நிறம் வண்ண நிலா ஒளி அவள் கண்ணமெனும் கிண்ணத்தில் விழுந்த பொழுது தன்னையும் அறியாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டது தாழம் ஊவில் இழையெடுத்து கருஞ்சாந்து பூசி சரம் சரமாய் தொங்கவிட்டது போன்ற அழகான கூந்தல் ஏழு கடல் தேடி எடுத்து வந்த சிப்பிகளில் கோலம் எருகிட்டு கொஞ்சி வரவிட்டது போல சின்னம் சிறகெடுத்து சிங்கார கலை காட்டும் வண்ணையுமை இரண்டு அதை மூடிவைத்தால் ஊரடங்கும் திறந்து வைத்தால் உலகடங்கும் என்பது போல பழிச்சென்றும் எண்ணம் கண் இரண்டு சின்ன சிறிய சங்குகளில் கருந்திராட்சைகளை வைத்தது போல மின்னி மின்னி எழில் காட்டும் அந்த கண்களிலே தன்னை பறிகொடுத்தாள் ஜபுனிசா சலீமா பெண்ணுக்கு பெண் ஆசை கொள்ளும் வண்ணமையில் பேடு சந்திரனின் சாரெடுத்த சந்தனக்கூடு செம்பவளை இதழ் இரண்டும் தேன் வடிக்கும் காடு மேல் பாதி கீழ்பாதி பிரித்தெடுக்கும் இடையாள் விண்மீன்கள் அணிவகுத்து பண்ணிசெய்க்கும் நகையாள் விரலழகின் விரல் அழகில் பூமியையே விலை பேசும் மலர்கள் மெல்லியதோர் பொன்னடியில் தென்றலுக்கும் இளையாள் பஞ்சவர்ண கிளியொன்று பருவநிலை எய்தி பட்டாடை கட்டிவந்த பாவனையில் இருந்தாள் கழுத்து முதல் கால்வரையில் ஓர் உடைதான் அணைந்தாள் கனகமணி சரம் ஒன்றை கழுத்தோடு கலந்தாள் உலகிலுள்ள அழகெல்லாம் ஒரு வடிவமான உற்சவத்து சிலை போல உட்கார்ந்திருந்தாள் பாரசீக கவிஞனுக்கும் பசியெடுக்கும் விருந்து பார்ப்பவர் கண்களுக்கு நோய் கொடுக்கும் மருந்து அந்த அரேபிய சிலை பாவனையை பார்த்தபடியே நிலவு மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது தாங்கள் நாடு விட்டு வந்த காரணத்தை அவள் ஜபுக்கு விளக்கினாள் அரேபிய பொருள்களுக்கு அரேபிய சந்தையில் விற்பனை குறைந்துவிட்டதாகவும் சேரநாட்டு வாணிபத்தை தேடி வந்ததாகவும் கூறினாள் சேரநாட்டு இளம் காற்று அந்த அவள் கூந்தலை தாளாட்டியது இந்த காற்று எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இந்த நாடு எப்படி என்று கேட்டாள் சலீமா தான் அறிந்திருந்த சரித்திரத்தை தாளத்தோடு ஒப்புவித்தாள் ஜெபுனிசா மன்னவர் மூன்றாம் சேரமான் பெருமாள் முடிசூட்டு விழா சமீபத்தில் நடந்தது இரண்டாம் சேரமான் குமாரர் மார்த்தண்டவர்மனின் முடிசூட்டு விழா திருவிதாங்கோட்டில் இன்றுதான் நடந்தது சேரநாடு இரண்டாகிவிட்டது சிறிய நாடுதான் வஞ்சிக்கு நீங்கள் இரவு நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் காலை நேரத்தில் இதன் அழகை பார்க்க வேண்டும் கெதிரவன் மலையிலே உதித்து கடலில் மறையும் நாடு இது கடலில் குளித்த சூரியன் கொதிப்பு மாறி குளிரடைந்து இரவு நேரத்தில் சந்திரனாக வருகிறான் நமது நாட்டைப் போலவே இங்கு எல்லா பெண்களும் அழகாக இருக்கிறார்கள் ஜபுனிசா சொல்ல அந்த சின்னஞ்சீவிய கிளி அதை கேட்டுக்கொண்டிருந்தது பதினாறே வயது நிரம்பியும் வஞ்சிக்கு வரும் வெளிநாட்டு வணிகர்கள் மன்னரை பார்த்து பொக்கிஷத்துக்கு ஒரு சிறிய காணிக்கை செலுத்த வேண்டும் ஒரு குடும்பத்தில் மூன்று பேர் இருந்தால் அந்த மூன்று பேருமே காணிக்கை செலுத்த வேண்டும் காணிக்கை செலுத்துவோருக்கு சேரநாட்டு லட்சினை பொறுத்த ஒரு மோதிரத்தை அரசன் அளிப்பார் இந்த நாட்டு குடிமக்களாக அவர்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அதுவே அடையாளம் இப்பொழுது மன்னர் திருவிதாங்கோட்டில் இருக்கிறார் நாளை மறுநாள் அவர் வஞ்சிக்கு வரக்கூடும் வந்ததும் அகமது பாபா உங்களை அழைத்து கொண்டு அவரிடம் செல்லக்கூடும் என்றாள் ஜபுனிசா சிலரை அங்கீகரிக்க மறுப்பதும் உண்டோ என்று கேட்டாள் சலீமா சந்தேகத்துக்கு இடமானவர்கள் என்று ஒற்றர்களால் தீர்மானிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படுவதில்லை அப்படிப்பட்டவர்களை நகருக்குள் உலாவை விடுவதும் இல்லை அடுத்த கப்பல் வரும் முறை துறைமுகத்துக்கு அருகில் உள்ள காவல் விடுதியில் வைத்து விடுவார்கள் சாதாரணமாக இது அதிக அளவில் இருப்பதில்லை நமது நமது பெண்களிடம் இந்த நாட்டுக்காரர்கள் தவறாக நடந்து கொள்ள மாட்டார்களே என்று கேட்டால் சலீமா இல்லை அப்படி ஒரு நிகழ்ச்சி கூட இதுவரையில் நடந்ததில்லை யூத பெண்கள் மட்டுமேதான் எல்லோரிடமும் சகஜமாக பழகுகிறார்கள் நமது பெண்கள் அப்படி பழகுவதும் இல்லை சேரநாட்டு வீரர்கள் தவறு செய்வதும் இல்லை என்றார் ஜபர்சா சலிமா ஒரு பெருமூச்சு விட்டாள் எதற்கும் நீ வெளியே செல்லும் பொழுது கருப்பு துணியால் கண்களுக்கு கீழே மறைத்துக் கொண்டு போ கல்லுக்கு கூட உன்னை கண்டால் ஆசை அது மிகவும் ரகசியம் அந்த காதலுக்கு கூட அவள் முதல் காரணம் மன்னர் அவளை மனைவியாகவே ஆக்கிக் கொண்டு விட்டார் என்றாள் ஜபுனிசா அவள் எப்படி இருப்பாள் என்று கேட்டாள் சலீமா உன் கால் விரல்களைப் போல இருப்பாள் என்றாள் ஜபுனிசா மன்னரின் பட்டிராணி என்று இழுத்தாள் சலீமா மகாராணி பத்மாவதி இந்து பெண்களுக்கு அவள் ஒரு இலக்கணம் அவள் எல்லோரும் நெற்றியில் குங்குமம் என்ற ஒன்றை வைக்கிறார்கள் அது அவர்கள் நெற்றிக்கு எவ்வளவோ அழகாக இருக்கிறது தெரியுமா நீ ஏதாவது இந்து திருமணத்துக்கு போயிருக்கிறாயா ஓ நிறைய மாதவி என்று எனக்கு ஒரு தோழி அவளது திருமணத்திற்கு ஒரு நாள் முழுவதும் நான் இருந்தேன் அவள் கொண்டையிட்டு அதிலே பூவை சுற்றி வைத்து கொண்டாள் நெற்றி வெகுட்டிலேயும் அதன் குங்குமத்தை வைத்திருந்தாள் சங்கு சக்கரம் போட்ட சங்கிலி ஒன்றை கட்டியிருந்தாள் ஆனால் அவர்கள் திருமணத்தில் நிறைய சடங்குகள் எல்லாவற்றுக்கும் அர்த்தம் கூறுகிறார்கள் இப்படி நேரம் போவது தெரியாமலேயே நிலாமொற்றத்தில் சலீமாவும் ஜெபுனிசாவும் பேசிக் கொண்டிருந்த உள்ளே நுழைந்தான் உணவு தயாராக இருக்கிறது உங்களை கூப்பிடுகிறார்கள் என்றாள் எனக்கு பசியே இல்லை பாய்மரக் கப்பல் ஆடிய ஆட்டத்தில் பலமுறை வாந்தி எடுத்து விட்டேன் என்றால் சலீமா இல்லை நீ சாப்பிடத்தான் வேண்டும் உணவு உன் கழுத்துக்குள் இறங்குவதை நான் பார்க்க வேண்டும் என்றாள் ஜபுனிசா என் கழுத்து கண்ணாடியா என்று சிரித்தால் சலீமா உன் கழுத்தை பார்த்துத்தானே கண்ணாடியை செய்திருக்கிறார்கள் என்றாள் ஜபுனிசா இருவரும் சிரித்துக் கீழே வந்தார்கள் ஒரு சலவல்க சலவைக்கல் மேடையை சுற்றிலும் ஏழு கருங்கல் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன ஒரு நாட்டு உணவை பிற நாட்டில் தயார் செய்யும் பொழுது அதன் சுவையே தனி அவர்கள் பேசிக்கொண்டே உணவருந்தினார்கள் பேச்சுவார்க்கில் நாளை மறுநாள் நான் மன்னரை சந்திக்கப் போகிறோம் என்றான் அகமது அப்பொழுது அவரை சாதாரணமாகத்தான் கேட்டாள் சலீமா மூன்று நான்கு குவளைகள் அரண்மனை விவாத மண்டபத்தில் கைகளை கட்டியபடி முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருந்தார் மன்னவர் மூன்றாம் சேரமான் சேரமண்டலத்தின் மணிமகுடத்தை உரிமை கொண்டு விட்ட மன்னவர் பாஸ்கர ரவிவர்மன் என்ற மூன்றாம் சேரமானை இனி இரண்டாவது பேரிலேயே அழைப்போம் அழைத்ததாக செய்தி வந்தது என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தார் நாராயண நம்பூதிரி தம்பிரான் சுவாமிகளுக்கு வணக்கம் என்று பணிவோடு சொன்னார் மூன்றாம் சேரமான் பதிலுக்கு தலை அசைத்தார் நம்பூதிரி நம்பூதிரிகள் கையெடுத்து யாரையும் வணங்குவதில்லை அவர்கள் மன்னர்களாயினும் சரியே நாடு அமைதியாக இருக்கிறது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நிம்மதியான சூழ்நிலை நீண்ட நாட்களுக்கு பிறகு வாய்த்திருக்கிறது மன்னவர் குலசேகர ஆழ்வார் மகுடம் திறக்கும் வரை திருவஞ்சைக் களத்தில் எவ்வளவு அமைதி நிலவிற்றோ அதே அமைதி இப்பொழுதும் நிலவுகிறது ஆகவே தான் தங்கள் அழைப்பில் அவசரமான காதி காரியம் ஏதும் இருக்காது என்று கருதி நான் சற்று தாமதித்தே வந்தேன் செய்தி என்னவோ என்றார் நாராயண நபூதிரே தம்பிரான் சுவாமி நாடு நிம்மதியாக இருக்கும்போது தான் நிம்மதி இழந்தவனாகிவிட்டேன் பிறரிடம் சொல்லி ஆறுதல் தேட முடியாத நினைவுகளும் கனவுகளும் என் நெஞ்சி உழுக்குகின்றன ஆயினும் நான் எடுத்த முடிவு தவறு என்று கருதவில்லை இனி அதன் விளைவுகளையும் எதிரொலியையும் பற்றிய எனக்கு ஒரு அச்சம் நான் வெறும் பாஸ்கர ரவிவர்மனாக இருந்த பொழுது எனக்கு இருந்த தைரியம் பொறுப்புக்கு வந்த குறைந்து வருவதை காண்கிறேன் என்னால் தீர்வு காண முடியாத ஒரு கேள்விக்கு விடைகானவை தங்களை இங்கு அழைத்தேன் நல்லது ஆனால் இதுவரை நீங்கள் சொன்ன விஷயங்களை எவ்வளவு அறிவாற்றல் உள்ள அமைச்சரும் புரிந்து முடியாது ஓவியத்தை உள்ளே வைத்துக்கொண்டு கோடுகளை மட்டுமே காட்டியிருக்கின்றீர்கள் அது என்ன ஓவியம் என்று எப்படி நான் கண்டுபிடிப்பது இதை நான் சொல்வது உங்களிடம் என்பதால் ான் என்னால் சொல்ல முடியவில்லை ரகசியங்களை பரிமாறிக்கொள்ளவே நான் இங்கே இருக்கிறேன் அந்த தைரியம்தான் உங்களை அழைக்கும் பொழுது எனக்கு இருந்தது இப்பொழுதும் அது இருக்கலாம் தம்பிரான் சுவாமி சில விஷயங்களில் நான் விளையாட்டு பிள்ளை அல்ல வேடிக்கையாக பொழுதுபோக்க விரும்பினால் கூட வில்லங்கங்களில் மாட்டிக்கொள்வதில்லை நான் அறிவேன் சில ஆண்டுகளாக என் நாடி துடிப்போடு வேறொரு நாடியும் சேர்ந்து துடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறேன் நாராயணன் நம்பூதிரி இப்படி சொன்னாரோ இல்லையோ மூன்றாம் சேரமான் ஒரு கரன் திகைத்தார் தம்பிரான் சுவாமி இன்று செரோட்டி தேவியாகிவிட்ட பத்மாவதியை நான் எந்த நிர்பந்தத்தில் மனம் என்பது தங்களுக்கு தெரியாததல்ல ஒரு வகையில் அது கட்டாய திருமணமே ஆயினும் அவளை நான் அடியோடு புறக்கணித்ததில்லை இன்று அவள் திருவஞ்சிக் களத்தின் மகாராணி உரிமைக்கு பாத்தியப்பட்டவள் பெருமைக்கும் பாத்திரமாக இருக்கிறாள் அதுவரையில் சேர வம்சத்தின் சரித்திரத்துக்கு எந்த குந்தகமும் இல்லை ஆனால் அன்புக்கும் காதலுக்கும் இயங்கிய என் உள்ளம் ஒரு சிறிய தடாகத்தில் பூத்த ஒரு புதிய தாமரையை தேடிக்கொண்டு விட்டது அது வெறும் ரத்த துடிப்பின் சபலம் அல்ல கால காட்டில் பெய்த மழை ஆனால் தளபதி பாஸ்கர ரவிவர்மனாக இருந்தவரை அவை அனைத்தும் சரியே இனி இனியும் சரியே ஆனால் மன்னவர் நமக்கென்று சில சமூக சம்பிரதாயங்கள் உண்டு அந்த சம்பிரதாய வெளிகளுக்கு அப்பால் ஒரு உறவை தேடிக்கொள்ளும் பொழுது நம்முடைய வண்ணம் அந்த தேகத்திலும் பூசப்பட வேண்டுமே தவிர அந்த வண்ணத்தை நாம் ஒட்டிக்கொள்ள முடியாது மத மாறுபாட்டை நீங்கள் குறிக்கிறீர்கள் எனக்கு புரிகிறது தங்களைப் போலவே நானும் வைதிக நெறியை பின்பற்றுகிறவனே அந்த நெறிக்கு அப்பாற்பட்ட ஈடுபாடுகளில் எனது பிறப்பை நான் மறந்துவிடவில்லை தெளிவாகவே சொல்கிறேன் அவள் ஒரு யூத பெயர் யூஜியானா யூதர்களின் மத கோட்பாடுகள் நம்முடையவை போல அவ்வளவு கட்டுப்பாடானவை அல்ல ஆகவே அவளை மதம் என்பது கடினமானது அல்ல ஆனால் சரநாட்டு மன்னன் என்ற நிலையில் அவளுடைய அந்தஸ்து என்ன நமது அந்தப்புறம் ஆயிரம் பேரை அனுமதிக்கும் ஆனால் பட்டத்து ராணி ஒருத்திதான் பிறகு வருவோரெல்லாம் என்ன பெயரிட்டு அழைக்கப்படுவார்கள் என்று கேட்கிறீர்களா இதுவரையில் இந்த அரண்மனை அந்த பெயரை கேட்டதில்லை ஆதலால் உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயம் இல்லை என்ன பெயர் அது ஆசை நாயகி இருக்கட்டுமே உரிமை நாயகியிடம் ஆசை இல்லாத பொழுது ஆசை நாயகி உரிமை இல்லாது வருவதில் தவறில்லை ஆனால் அப்பொழுதும் மதமாற்றம் ஒரு கேள்விக்குறியாகுமா ஆகாது ஆனால் பிறக்கப்போகும் குழந்தை யூத குழந்தையாக வளருமா சேரக்குழந்தையாக வளருமா அதற்காகவே மதமாற்றம் தேவைப்படுகிறது தம்பிரான் சுவாமி யூஜியானாவுக்கு குழந்தை பிறக்க பொழுது தங்களுக்கு எப்படி திறக்க தெரியும் என்ன அந்த பெண் கருவுச்சிருக்கிறாளா சுவாமி நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிறீர்களே உதாரணத்துக்குச் சொல்லும் ஒன்று உண்மையாக இருக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும் உண்மைதான் இந்த நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன அவளை மதம் மாற்றி விடுவது ஒன்றே சரியான வழி வர்மாக்கள் வம்சம் அந்த குழந்தையை அங்கீகரிக்க வேண்டுமானால் அவளும் சேரப்பெண்ணாகவே ஆகிவிடுவது நல்லது அப்படி ஒரு சடங்கை பலரறிய செய்ய வேண்டும் என்கிறீர்களா யாரும் அறியாமல் வைத்திருக்கும் ஒருத்திக்கு பலரறிய சடங்கு செய்ய சொல்வேனா முண்டுகட்டி கொண்டை போட்டு குங்குமமிட்டு பகவதி கோவிலுக்கு சென்று வந்தால் அவளும் நம்முடையவள் ஆகிவிடுவாள் இல்லையா அதுபோதுமே நமது சமயம் ஒருத்தியை ஏற்றுக்கொள்ள ஆனால் அதன் பிறகு அவளை யூத திருவிலையே வைத்திருப்பது அவளுக்கு தொல்லையாக இருக்குமே சுவாமி அதற்காக அரண்மனைக்கு கொண்டு வந்தால் செரோட்டி தேவிக்கு இருக்குமே அரசே இரண்டுமே இல்லாத ஒரு இடத்தில் அவளை குடியேற்ற தாங்கள் அனுமதிப்பீர்களா இதிலே தலையிடுவதும் என் கடமைகளில் ஒன்றல்ல எல்லைப்புற மாளிகையை அவளுக்காக ஒதுக்க விரும்புகிறேன் அந்த உத்தரவில் நான் கையெழுத்திடுகிறேன் நாராயண நம்பூதிரி இப்படி சொன்னதும் ஒரு ஆனந்தமான நிம்மதி பெருமூச்சு விட்டார் மூன்றாம் சேரமான் எல்லைப்புற மாளிகைக்கு தாமே உடன் சென்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் போல அவருக்கு தோன்றிற்று அதே உணர்ந்து கொண்ட நாராயண நம்பூதிரி விடைபெறும் பொழுது நான் மட்டும் தங்களை இங்கேதான் சந்திப்பேன் என்று கூறிவிட்டு சென்றார் அதுவே யூஜியானாவின் அந்தஸ்து என்ன என்பதை சேரமானுக்கு புலப்படுத்திற்று உடனே அவர் சில பணியாட்களை அழைத்து எல்லைப்புற மாளிகையை அழகுபடுத்தச் சொன்னார் மாலைக்குள் அந்த அலங்காரம் முடிய வேண்டும் என்ற உத்தரவை விட்டார் சகல வசதிகளும் படைத்த ஒரு அண்ணன் மன்னன் ஆணையிட்டால் வாராத பொருட்களெல்லாம் வரும் அல்லவா அலங்கார விளக்குகள் சலவைக்கல் நாற்காலிகள் வாசனை பொருட்கள் அற்புதமான பஞ்சனைகள் அனைத்தும் அங்கே குவிந்தன மாதிரி விளையாடும் விளையாட்டுக் கருவிகள் அழகான தோழி பெண்கள் அனைவரும் குடியேறினர் யூத உணவு தயாரிக்கும் பணியாட்கள் கேரள பணியாட்கள் ஆகியோர் அமர்த்தப்பட்டனர் அந்திமயங்கும் நேரத்தில் தன்னை அலங்கரித்துக் கொண்டு நின்றாள் யூஜியானா இந்த ஏற்பாடுகளை அவள் அறிய மாட்டாள் என்றாலும் இரவில் வருவான் நாயகன் என்ற எண்ணத்தில்தான் அழகு கொழிக்கும் பதுமையாக நின்றாள் அந்த அந்தி நேரத்திலேயே சிறிய பெட்டகம் ஒன்றை சுமந்தவாறு ஒரு ரதம் அவள் வீட்டு வாசலில் நின்றது அதில் அந்த பெட்டகத்தோடும் கையில் ஒரு ஓலை இறங்கினான் தூதன் ஒருவன் நாதனை தேடிய நங்கை தூதனை கண்டதும் ஓலையை வாங்கி பார்த்தாள் கீதம் குயிலே தலைநகரிலேயே தலைவன் இருக்க ஏனிந்த ஓலை என்று மயங்குகிறாயா தலைவன் தலைவியை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறான் தலைவியில் அல்ல தனி ஒரு மாளிகையில் உன்னை என் எல்லத்து மங்கள அமைச்சர் அங்கீகரித்து விட்டார் ஆனால் நமது உல்லாச வாழ்க்கைக்கு சந்தடி நிறைந்த அரண்மனை ஏற்றதல்ல என்று தனி மாளிகையில் வைக்க நான் விரும்பியதை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று இரவே அந்த ஆனந்த மாளிகையிலே நாம் குடி புகுகிறோம் ஆனால் ஒன்று முன்னால் நான் இத்துடன் அனுப்பியிருக்கும் வெள்ளை நிற முண்டு கட்டி கொண்டையிட்டு மலர் முடித்து குங்குமம் இட்டு கொடுங்கோளூர் பகவதி அம்மன் கோவிலுக்கு நீ சென்று வர வேண்டும் என்று முதல் நீ என் காதல் தேவ தேவதை என் குலத்து பெண்ாகிறாள் இன்றுல் என் காதல் தேவதை என் குலத்து பெண்ாகிறாள் ஆகவே இந்த கோட்பாடுகளை நீ ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும் இதே ரதத்திலேயே நீ பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கிருந்து நேரே எல்லைப்புற மாளிகைக்கு வந்துவிடு ஓலையை படித்த யூஜியானா உற்சாகத்தில் மிதந்தாள் முட்டகத்தை திறந்து பார்த்தாள் முண்டுகட்டி கொண்டையிட்டு குங்குமம் வைத்தாள் அதே கோலத்தில் தன் தந்தையின் எதிரிலே வந்த நின்றால் யோகோவா இதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அவரது யூதரத்தம் சிறிது கவலைப்படத்தான் செய்தது இஸ்ரேவேலின் தந்தச்சேலை நல்ல விலைக்கு விற்பனையாகிவிட்டது போல அவருக்கு தோன்றிற்று அவர் மௌனமாக தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்ட யூஜியானா தான் கருவுற்றி இருப்பதை மறைமுகமாக நினைவுபடுத்தினாள் ஒரு பெருமூச்சு விட்ட யோகோவா தாமும் கொஞ்சம் குங்குமம் எடுத்து அவள் நெற்றிகள் அணிவித்தார் நீங்களும் என்னோடு மாளிகைக்கு வாருங்களப்பா என்று அழைத்தாள் யூஜியான கப்பல் எறி போனாலும் கோழி கூண்டிலே தான் இருக்கும் நீ சந்தோஷமாக சென்று வாழ்க்கை நடத்த என்று கூறி அவளை வழி அனுப்பினார் அவள் ரதத்தில் ஏறி அமர்ந்ததும் தூதனை பார்த்து பகவதியம்மன் கோவிலுக்கு என்னென்ன கொண்டு செல்ல வேண்டும் என்று தேங்காய் பழம் புஷ்பம் என்றான் அவன் ஓர் இடத்தில் நிறுத்தி அவற்றை வாங்கிக்கொள் என்றாள் அவள் கோயிலுக்கு பக்கத்திலேயே அவை கிடைக்கும் என்றான் அவன் ஒரு புதிய இந்து பெண்ணை வரவேற்பது போல பகவதியம்மன் கோவில் மணி ஓங்கி ஒலித்தது அங்காடியில் வண்டிகளை நிறுத்தினான் தூதன் அவன் இறங்கி பூஜை பொருள்கள் கொண்டிருந்த போது நகரை சுற்றி பார்த்து கொண்டு வந்த சலிமா ஜெபுர்சா யூசுப் மோவரம் அந்த வழியாக வந்தார்கள் சலீமா கண்களுக்கு கீழே கருப்பு துணியால் மூடியிருந்தால் ரத்தத்தில் உட்கார்ந்த யூஜியானாவை பார்த்து ஜெபூர் சலீமாவின் காதை கடித்தாள் சலீமா அவளையே கூர்ந்து நோக்கினாள் தற்செயலாக யூஜியானாவும் அவளை பார்த்தாள் நான்கு கண்களும் போட்டியிடத் தொடங்கின கலையே கலையைக் கண்டு கணிந்து நிற்கிறது சிலையே சிலையை பார்த்து திகைத்து விடுகிறது சலீமா யூஜியானா சந்திப்பெண் ரகசியம் அவ்வளவுதான் அரேபியாவில் சலீமா பார்க்காத அழகல்ல யூத யூஜியானா காணாத கலை அல்ல அரேபிய திராட்சையும் இஸ்ரேலின் மாணிக்கமும் போட்டி போட்டுக்கொண்டு ஒன்றை ஒன்று பார்த்ததுக்கு விசேஷ காரணம் எதுவும் இல்லை சேரமன்னன் காதலிக்கும் யூத பெண் இவள்தானா என்ற சிந்தனையிலேயே சலீமா யூஜியானாவை பார்த்தாள் இந்த கோவிலின் அருகே ஒரு மகமதிய சிலை எப்படி வந்தது ஆச்சரியத்துடனேயே யூஜியானா சலீமாவை பார்த்தாள் இருவரும் தத்தம் நிலைக்கு திரும்பிய சலீமா ஒன்றையுமே கவனியாதவள் போல ஜெபுனிசாவோடு நடக்க தொடங்கினாள் யுஜியானா ரதத்தை விட்டு இறங்கி பகவதியம்மன் கோவிலுக்கு சென்றாள் ஏற்கனவே கோவிலுக்கு ஆள் அனுப்பி ஏற்பாடுகள் செய்திருந்தார் மூன்றாம் சேரமான் ஆகவே யூஜியானாவை வரவேற்கவே அங்கு சிலர் வந்திருந்தார்கள் காத்திருந்தார்கள் தேங்காய் பழங்களை பூஜை செய்பவரிடம் கொடுத்துவிட்டு கண்களை மூடி கரங்களை கூப்பி யூத மொழியில் பாடத் தொடங்கினால் யூஜியானா தாயே மலை தோட்டத்து வெண்புறா ஒன்று உன் மாளிகைக்குள்ளாட்ட அடைக்கலம் புகுந்திருக்கிறது பெத்தலகாமிலிருந்து உனக்கு இந்த காணிக்கை வந்திருக்கிறது சாலமனுடைய அரண்மனையில் எரிய இந்த விளக்கு சேரமானின் அரண்மனையில் எரியப் போகிறது ஜாதி மதங்களையும் தேச பேதங்களையும் கடந்து எங்களை சந்திக்க வைத்தது உன் கருணையே இஸ்ரவேலின் காதல் தேவதையைப் போல இல்ல இல்லாமல் நீ ஒரு ருத்ர இருக்கிறாய் என் பழக்க வழக்கங்களில் உனக்கு மாறுபாடு ஏதேனும் கண்டால் இது ஸ்வீகார குழந்தை என் அறியாமை என்று மன்னித்துவிடு என் குழந்தை ஒரு சேரக் குழந்தையாகவே பிறக்கப் போகிறது அது ஒரு பெண் குழந்தையானால் அதன் பெயர் உன் பெயரே புதிய வாழ்க்கையை கண்டு ஆணவம் அடைந்து விடாமலும் பழைய வாழ்க்கையை மறந்து விடாமலும் இருக்க எனக்கு அருள் புரி பாடி முடித்து அவள் கண்களை திறந்தபொழுது பழத்தட்டு அவள் முன்னால் நீட்டப்பட்டது அதை கையில் வாங்கி கொண்டு அவள் ரதத்தில் ஏறும்போது கேரள நாட்டு ஆடையணிமணிகள் தான் இந்த யூத பெண்ணுக்கு எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று யாரோ சொன்னது அவள் காதில் விழுந்தது அவளது ரதம் தனி மாளிகைக்குள் நுழைந்த பொழுது மகாராணிகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய வரவேற்பு அவளுக்கு கிடைத்தது சில தோழி பெண்கள் மாளிகையில் ஒவ்வொரு பகுதியையும் அவளுக்கு காட்டிக்கொண்டு வந்தன அனைத்தையும் பிரமித்த யூஜியானா அழகான ஒரு அறையின் உள்ளே அருகே வந்தபோது தோழிப் பெண்கள் அவளை உள்ளே தள்ளிவிட்டு கதவை சாத்திக் கொண்டனர் அங்கே இனிமேல் தான் வருவார் என்று எண்ணியிருந்த அவளது அன்பு நாயகன் மூன்றாம் சேரமான் இடது முழங்கை தலையணையில் ஊன்றிய வர சாய்ந்திருந்தார் அடிமேல் அடியெடுத்து அவன் அருகிலே வந்தால் யூஜியானா மஞ்சத்திலே சாய்ந்திருந்த அம்மன் அவர் அவளை நெஞ்சத்தில் சாய்த்துக் நீங்கள் வந்து வெகுநேரமாகிவிட்டதா நான் சற்று தாமதித்துவிட்டேன் என்றாள் அவள் காக்க வைப்பது அழகு காத்துக் கொண்டிருப்பது ஆண்களுக்கு அழகு என்றார் மன்னர் அவள் தன் கை மலரால் அவனது முகமலரை வருடிக் கொடுத்தாள் புதிய சூழ்நிலைகளில் இருவருமே மெய்மறந்திருந்தனர் ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய சகல சுகங்களையும் பெற்றுவிட்ட பாக்கியசாலியாக யூஜியானா விளங்கினாள் அந்த நேரத்திலே மாளிகையிலே ஒரு பரபரப்பு அரண்மனை தலநாயகன் ஒருவன் அரசரை உடனே பார்க்க வேண்டும் என்று காவல்களை கடந்து வேகமாக வந்து கொண்டிருந்தான் கதவை தட்ட அவனுக்கு அச்சம் வெளியிலே இருந்தவாரே மகாராஜா என்று குரல் கொடுத்தான் ஆனந்த தூக்கமும் அரசியல் விழிப்புமாக படுத்திருந்த சேரமான் உடனே எழுந்து கதவை திறந்தார் திருவிதாங்கோட்டிலிருந்து செய்தி வந்திருக்கிறது மன்னவர் மார்த்தாண்டவர்மரை இனம் தெரியாத ஒருவனின் விஷ அம்பு தாக்கிவிட்டதாம் மரணப்படுக்கையில் இருக்கும் அவர் தங்களை காண விரும்புகிறாராம் திருவிதாங்கூட அல்லோலகல்லோலப்பட்டு கிடக்கிறதாம் மகாராணி பத்மாவதி தேவியாரும் சகோதரிகளும் துடி துடித்து போயிருக்கிறார்கள் தம்பிரான் சுவாமிகள் புறப்பட்டு போய்விட்டார் என்றான் அவன் உடனே மேலாடையை எடுத்து அணிந்து கொண்ட சேரமான் யூஜி யானாவிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் புறப்பட்டான் இந்த நேரத்தில இந்த செய்தி வர வேண்டும் என்று அவர் கலங்கினார் இது என்ன துர்ஜகுணமோ என்று அவள் கலங்கினாள் அரண்மனையில் ரதங்கள் தயாராக நின்றன கண்கள் குளமாக பத்மாவதியும் தாவளி சகோதரிகளும் நின்றார்கள் இது யார் செய்த வேலையாக இருக்கும் என்பதே சேரம்மானின் சிந்தனையாக இருந்தது நாராயணன் நம்பூத்திரி முன்கூட்டியே திருவிதாங்கட்டுக்கு வந்துவிட்டார் ச மார்த்தண்டவர்மனின் உடல் பஞ்சனையில் சாய்ந்திருந்தது இடது விழாபுரத்தில் பாய்ந்திருந்த விஷா எடுக்கப்பட்டு அங்கு மஞ்சள் வைத்து கட்டப்பட்டிருந்தது கண்களை திறந்து யாவரையும் காண முடியாதவாறு மார்த்தாண்டவர்மன் அவன் காலடிகளிலே கண்ணீர் சித்தி எப்படி அமர்ந்திருந்தால் கோதே இது யார் செய்த வேலை எப்படி நடந்தது என்று கேட்டுக்கொண்டிருந்தான் நாராயண நம்பூதிரி அங்கு தளபதியாக இருந்த அங்கதன் பதிலுறுத்தான் பதிலுறுத்தான் புதிய கோட்டையை நானும் மன்னவரும் சுற்றி பார்த்து கொண்டு வந்தோம் கோட்டையின் கீழ் திசை கொத்தளத்தின் மயது மன்னர் ஏறி நின்றார் மலை உச்சியிலிருந்து பறந்து வந்த ஒரு அம்பு அவரது விழாப்புறத்தில் பாய்ந்தது என்றான் அவன் எய்தவனை நீ பார்த்தாயா என்று கேட்டார் நாராயணன் நம்பூதிரி பார்த்தேன் அவன் மலையவேள் குடியனன் போல காட்சி அளித்தான் வேநாட்டில் சொந்தம் கொண்டாடும் மலையம்மான் குடியினர் ஒரு பகுதியினர் இன்னும் உதயகிரி மலையிலே மறைந்திருப்பது தங்களுக்கு தெரிந்தது தான் அவர்கள் தலைவராகவே இருக்க வேண்டும் என்றான் அங்கதன் அவனை பிடிப்பதற்கு முயற்சி செய்தீர்களா என்று நாராயண நம்பூதிரி வினவினார் நமது மலையேறும் படையினரும் காடு வெட்டிகளும் போயிருக்கிறார்கள் எப்படியும் அவனை பிடித்து கொண்டு வருவார்கள் என்றான் அங்கதன் உடனே நாராயண நம்பூதிரி மருத்துவர் பக்கம் திரும்பி உயிருக்கு ஆபத்தில்லையே என்றார் இல்லை அம்பு இடதுபுறத்து விழா எலும்பிலேயே பாய்ந்திருக்கிறது அது விரைவிலேயே எடுக்கப்பட்டு விஷத்துக்கு மாற்று மருந்தும் போடப்பட்டு விட்டது அதிர்ச்சியால் அந்த மயக்கம் மட்டுமே நீடிக்கிறது ஆபத்து ஒன்றுமில்லை என்றார் மருத்துவர் அப்பொழுது திருவஞ்சைக்கிளத்தில் இருந்து புறப்பட்ட ரதங்கள் வரிசையாக வந்து தாவி குதித்து ஓடி வந்தார் சேரமான் பின்னாலேயே தள்ளாடி நடந்து வந்தாள் பத்மாவதி கையறு நிலையில் காட்சி தந்தார்கள் தாவளி சகோதரிகள் படுக்கையில் மார்த்தாண்டவர்மனை கண்டதும் தம்பி என்று அலறினாள் பத்மாவதி மெல்லம் கோதையை கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள் தாவளி சகோதரிகள் நடந்த நிகழ்ச்சிகள் சேரமானுக்கு விரிவாக சொல்லப்பட்டன அப்பொழுது பொழுது விடுத்துவிட்டது மலைநாட்டு தலைவனை பிடிக்கப் போன படைகள் இன்னும் வந்து சேரவில்லை அந்த அவமானத்தை பொறுத்துக்கொள்ள சேரமானால் முடியவில்லை எத்தனை நாடுகளை வென்ற படைகள் ஒரு மலைநாட்டு தலைவனை பிடிக்க முடியவில்லையே குமரினார் தன்னோடு ஒரு நூறு வீரர்களை மட்டுமே அழைத்துக் கொண்டு மலையேறும்போது காலில் கட்டுகிற சங்கிலி கட்டி இழுத்து ஏறுகிற வடக்கு இரு எந்த விழுந்தாலும் அந்த இடத்தை பற்றிக்கொள்கிற பாதாளி கரண்டி அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மலையேற புறப்பட்டார் நீங்கள் எதற்கு படைகள் செல்லட்டுமே என்றார் தடுத்தார் நாராயண நம்பூதிரி இல்லை அவன் யார் அவன் சக்தி என்ன என்பதை நான் பார்த்தாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் சேரமான் உதயகிரி மலை மிகவும் உயரமானதல்ல ஆனால் செங்குத்தானது மேலே சென்றுவிட்டால் இருபதுகள் சுற்றளவுக்கு சமவெளி உண்டு ஆங்காங்கு மரங்களின் மீது அமைக்கப்பட்ட பரன் வீடுகள் உண்டு தேன் பலா வாழை மூன்றும் நிறைய கிடைக்கும் இடம் அது வேணாட்டை ஆண்டு வந்த மலையவேல் குடியினரில் நாகரிகம் ஒரு கூட்டத்தினர் அங்கு இருந்து வந்தனர் திங்கள் ஒரு அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து திருவிதாங்கோட்டு சந்தையில் தேனும் பலாவும் விற்று தேவைப்பட்ட பொருள்களை வாங்கிச் செல்வார்கள் முதுகிலே அந்த பொருள்களை கட்டிக்கொண்டு மலையேறும் திறமை அவர்களுக்கு இருந்தது போல மற்றவர்களுக்கு இல்லை வேணாடு கேரளத்தில் சேர்க்கப்பட்டதிலிருந்து அவர்களும் வெறுப்புற்று இருந்தார்கள்்கள் திருவிதாங்கூடு தனி நாடு ஆனதும் தங்கள் கைவரிசையை காட்டத் தொடங்கினார்கள் அதன் முதல் கட்டம்தான் மார்த்தாண்டவர்மன் மீது எய்யப்பட்ட அம்பு சேரமான் செங்குத்தான மலையில் ஏறி பயிற்சி பெற்றவர் அல்ல என்றாலும் உணர்ச்சி பெருக்கில் ஏறத் தொடங்கினார் படை வீரர்களும் ஏறத் தொடங்கினார்கள் அவர்கள் ஏற ஏற ஒவ்வொரு சேர ஒவ்வொரு பாறை இடுக்கிலும் ஒரு சேரநாட்டு வீரன் அம்புபட்டு மாண்டு பார்த்தார்கள் பாதி தூரம் எரியதும் மலை வில்லும் அம்புமாக வரிசையாக நின்ற மலை அவர்கள் கண்ணுக்கு தெரிந்தார்கள் முன்னெச்சரிக்கையாக அவர்கள் கவசம் அணிந்திருந்ததால் மலையிலிருந்து பறந்த வம்புகள் அவர்கள் அம்புகள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை எதிர்த்து அம்பு விட்டுக்கொண்டே அவர்கள் மலையூச்சியை நெருங்கினார்கள் எனினும் வீரர்கள் நூறு பேரில் சுமார் நாற்பது மடிந்தார்கள் வீரர்களோடு வீரனாக அடையாளம் சரியாமல் சென்ற சேரமான் முதலில் சில வீரர்களோடு மலை அடைந்து விட்டார் அங்கே சேரமானுக்கும் மலை ஜாதியினருக்கும் பலமான யுத்தம் நடந்தது ஆனால் இறுதியில் ஆயிரம் பேருக்கு மேல் இருந்த மலை ஜாதியினரிடம் சேரமான் தோற்றார் அவரையும் மிஞ்சிய இருபது படை வீரர்களையும் கயிற்றால் பணித்து கட்டினார்கள் மலை தலைவர் அஞ்சலவேல் ஒரு மல போலவே கம்பீரமாக அவர் முன் தோற்றினார் மலை ஜாதி ஆண்களும் பெண்களும் அவர்களை சுற்றி சுற்றி ஆடத் தொடங்கினார்கள் பெரிய காட்டு எருமை ஒன்றை அறுத்து வாட்டத் தொடங்கினார்கள் அப்பொழுது பறவைகளின் இறகுகளால் அழகான ஆடை தரித்து முத்து பவளம் சங்கு ஆகியவற்றை கழுத்தில் அணிந்து க காதிலி நான்கு வளையங்களை தொங்கவிட்டு பளபளக்கும் முகத்தோடு சேரமானின் எதிரே தோன்றினால் மலைஜாதி தலைவனின் மகள் தரங்கினி கட்டப்பட்ட சேரமானின் அருகிலே வந்து பார்த்தால் அவள் கண்களை பார்க்கவே சேரமானுக்கு பயம் உண்டாயிற்று மத்தளம் போன்ற வாத்தியங்கள் முழங்க அந்த மலைஜாதி கலைமகள் அபிநயம் பிடிக்க தொடங்கினாள் அடுத்து ஐந்தாவது சாப்டர் நாகர்கோவில்